வாக்குறுதி அளித்தார்கள்ல்லின் கையில் ஒரு தடி இருந்தது அதை தூக்கி எரிந்தார்கள் அப்போது அல்லாகவும் அவனது தூதர்களும் தங்கள் வாக்குறுதியை மீறமாட்டார்கள் என்று நபிங்கள திரும்பினார்கள் அங்கே அவர்களின் கட்டிலின் கீழே இருந்து ஒரு நாய் சப்தம் வந்தது இந்த நாய் எப்போது வந்தது என்று நபி சொல்லுங்க செல்லும் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இதை நான் பார்க்கவில்லை என்று கூறினேன் அதை வெளியேற்ற கட்டளையிட்டார்கள் அது வெளியேற்றப்பட்டது உடனே ஜிபிரில் அழிவசல்லாம் அவர்கள் வந்தார்கள் அப்போது அவர்கள் எனக்கு வாக்களித்தீர் உங்களுக்காக உட்கார்ந்திருந்தேன் என்னிடம் நீங்கள் வரவில்லையே என்று கேட்டார்கள் உங்கள் வீட்டில் இருந்த தான் என் வருகையை தடுத்தது நாயும் உருவ சிலையும் உள்ள வீட்டில் நாங்கள் நுழைய மாட்டோம் என்று ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் நானும்